நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு சேர்ப்பது காஃபி கேரமல் மில்க் ஷேக் தேவையான பொருட்கள் குளிர்ந்த பால் அரை லிட்டர் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் பவுடர்ட் சுகர் தேவையான அளவு காஃபி டிகாஷன் தேவையான அளவு ஃப்ரெஷ் கிரீம் தேவையான அளவு ஐஸ்கிரீம் தேவையான அளவு செய்முறை மலர் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் சுகரை போட்டு அந்த சுகரை வந்து இது பண்ணுவோம் அப்படியே கொதிக்க விடுவோம் கரண்டலாம் கலர வேண்டாம் முதல்ல அப்படியே விடுவோம் கொஞ்சம் உருக்கி வரும்போது கொஞ்சம் லைட்டாக டர்ன் பண்ணி விட்டோன்னே அது வந்து ஒரு கோல்டன் கலராக மாறும் சேஞ்ச் ஆகும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் பொறுமையாக ஊற்றணும் இல்லைன்னா மெல தெரிச்சிடும் தண்ணி ஊற்றினோன்னா அது உருகிடும் உருகி ஒரு சிரப் ஃபார்மில் பம் ஆகிடும் அதை ஆற வச்சு அதை போட்டு அது கூட பவுடர்ட் சுகர் கொஞ்சம் காஃபி டிகாஷன் கொஞ்சம் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு அதெல்லாம் பிளண்ட் பண்ணிடலாம் பிளண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பால் காஃபி டிகாஷன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை நமக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை ஊற்றி அதனால மறுபடியும் மிக்சியில அடிச்சிடும் அடிச்சுட்டு ஒரு கிளாஸ்ல ஊற்றி மேலே வந்து இந்த ஐஸ்கிரீம் இன்னும் கொஞ்சம் வச்சு ஃபுல்லா அப்படி கவர் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காஃபி கரமல் மில்க் ஷேக் தயார் பெரிய எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்